ஒருவர் நோங்க உள்ள அவருக்கும் நரகத்துக்கும் இடையே தூரமாக்கி வைப்பான் என்று நபி சல்லாஹும் அலிஹு வசல்ல அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று ஆறு இரண்டு நான்கு இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்